ாயலேசான ஹசரத் ஆஷா சித்தியக்காதி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களின் மீது இட்டுக்கட்டப்பட்ட பழுதூறு சொல்லப்பட்ட அந்த செய்தியை குரானில் விளக்கமாகச் சொல்லிவிட்டு அதே தொடர்ச்சியில் அல்லாஹு தாலா அந்த சம்பவத்தை மையமாக வைத்து பல வகையான புத்திமதிகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறான் அதிலே இதற்கு முன்னால் இருந்த பாடங்களில் வந்த ஆயத்துகளில் அல்லா சுஹானு தாலா நாவடக்கத்தை பற்றி பேசியிருக்கிறான் இதே போன்றே எப்படி நாங்கள் ஒரு செய்தி எங்களத்தில் வந்து சேர்ந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய அங்க அவயங்களை எப்படி பாதிக்க வேண்டும் மனிதனுடைய வாயினால் வெளியாகக்கூடிய வார்த்தைகளுடைய விபரீதங்கள் எப்படி அமையும் என்று சொல்லக்கூடிய தலையங்கங்களில் எல்லாம் அல்லாஹ் சுஹானு தாலா எங்களுக்கு புத்தி சொல்லிவிட்டு இங்கே அல்லாஹா சுபான் நகுத்தாலா இப்பொழுது மானக்கேடான கருமங்களை பாவமான விடயங்களை மக்களுக்கு மத்தியில் பரத்துவதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் பரத்தக்கூடிய இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி அல்லாஹ் சுபானு தாலா இங்கே பேசி இருக்கிறார் மனிதனில் இருக்கக்கூடிய ஒரு நோயில் நோய்களில் மனிதர்களில் இருக்கக்கூடிய நோய்களில் ஒரு மிகவும் மோசமான ஒரு நோய்தான் பாவத்தின் மீதுள்ள மோகம் அந்த பாவத்தை பற்றி பெருமையாக கதைப்பது தன்னுடைய பாவத்தையும் சிலர்கள் பேசுவார்கள் தன்னுடைய பாவத்துக்கு அப்பால் பிறருடைய பாவங்களை மக்கள் சந்தோஷமாக பொழுதுபோக்குக்காக வேண்டி கதைத்துக் கொண்டிருப்பார்கள் இவைகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இவைகளினால் ஏற்பட சமூகத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள்ரான் மிகச்சரிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது இந்த நோயில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இரண்டு வகையான மிளகினத்தின் காரணமாக இரண்டு வகையான மிளகினங்களின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட மக்கள் இந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்கள் ஒன்றே அல்லாக இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஏற்பட்ட குறைபாடு ஏன் என்னுடைய பேச்சை ஒருவன் கேட்டுக் என்னுடைய பேச்சை ஒருவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் இந்த பேச்சுக்கு நான் நாளை கையாமத்துடைய நாளையில் பதில் சொல்ல வேண்டும் இந் அல்லாஹன் இந் அல்லாஹன் பஸ் அலீம் அல்லாஹ் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டும் இருக்குகிறான் அவன் என்னுடைய கொண்டும் இருக்குகிறான் அசைவுகளை பார்த்துக் கொண்டும் இருக்குகிறான் அல்லாஹ் இருக்குகிறான் அலீமு நான் என்ன பேசுகிறேன் என்பதை மட்டுமல்ல அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் நீங்க நீங்கள் சத்தமிட்டு பேசினாலும் சரி நீங்கள் மௌனமாக பேசினாலும் சரிக்கும் நீங்கள் அமைதியாக யாருக்குமே கேட்காமல் உங்களுடைய குழந்தைக்கு கேட்காமல் கணவன் மனைவி பேசிக் கொள்கிறார்கள் மனைவி தாயும் தந்தையும் குழந்தைகளுக்கு தெரியாமல் பேசிக் கொள்கிறார்கள் அல்லா சொல்லுகிறான் நீங்க ஒருவருக்கு ஒருவர் ரகசியம் பேசிக் கொள்கிறீர்கள் அல்லதே நாங்க சொல்லுவோம் மீன் மார்க்கெட்ல மாதிரி என்பதாக எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க எல்லாரும் கத்துறாங்க எல்லாரும் சத்தம் வைக்கிறாங்க அப்படியாக இருந்தாலும் சரி இதற்கு மேல் இவைகளையும் அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் அது மட்டுமல்ல உங்களுடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் அபிஜெகரூபி உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் அன்பான சங்கையான தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே அவன் எங்களை படைத்து வீணாக விட்டு அவன் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவன் எங்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறான் இந்நல்லாக அலைக்கும் ரகிமா அல்லா உங்களை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்குகிறான் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்குகிறான் நீங்க என்ன செய்ய என்ன பேசுறீங்க என்ன கரைக்கிறீங்க இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ அவர்கள் இப்படிப்பட்ட மோசமான கருமத்தில் ஈடுபட மாட்டார்கள் இரண்டாவது எந்த பாவத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோமோ எந்த பாவத்தை பற்றி எந்த மானக்கீடான கருமத்தை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பரத்துகிறோமோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இதனால் ஏற்படக்கூடிய தாற்பயங்கள் என்ன இது எப்படிப்பட்ட சமூகத்தில் மாசுபட்ட ஒரு சூழலை உருவாக்கும் என்று சொல்லக்கூடிய அறிவு இல்லாத தனத்தின் காரணமாகத்தான் இவர்கள் பேசுகிறார்கள் எந்த தவறை நாங்கள் பேசுகிறோமோ இந்த தவறை கொண்டு என்னுடைய குடும்பத்தையே அல்லா சோதிக்க வைத்து பகிரங்கமாக கதைத்து திரிகிறோமோ அந்த தவறுக்குரிய ஒருவனாக என்னுடைய குடும்பத்தின் ஒருவனை ஆக்கிவிட்டால் எப்படி இருக்கும் அன்புக்குரிய செங்கையாளவர்களே சகோதரர்களே பெரியார்களே மனிதன் தவறு செய்கிறார் இதன் காரணமாக சொன்னால் நான் செய்யக்கூடிய தவறினுடைய விளைவு எப்படி அமையப் போகிறது இந்த தவறினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை அறியாமல் என்பதை தெரியாமல் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் மனிதன் தவறு செய்கிறான் சொல்லுகிறார்கள் இந்த ரெண்டு காரணம் ஈ ஏற்பட்ட வீழ்ச்சி ஈ ஏற்பட்ட குறைபாடு என்னுடைய பேச்சை அல்லாஹ் கேட்கிறான் என்று நம்பிக்கை ஏற்பட்ட குறைபாடு நான் செய்யக்கூடிய இந்த தவறின் காரணமாக சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாசுகள் சமூகத்தில் ஏற்படக்கூடிய சீரழிவுகளை பற்றியுள்ள அறிவு அவருக்கு இல்லாத காரணமாகத்தான் இவைகளை இவைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற கருத்தை ஒளமாக்க எழுதியிருக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஒருவருடைய தவறை கண்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒருவர் மானக்கேடான ஒரு கருமத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த மானக்கேடான கருமத்தை நாங்கள் கண்டுவிட்டோம் என்ன செய்ய வேண்டும் சுகானம்மா இன்று நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் மார்க்கம் எதை செய்யும்படியாக எங்களை பணித்திருக்கிறது ஒருவருடைய தவறை கண்டால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி அந்த சந்தர்ப்பத்தில் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் சுகானம்மா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அவருக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னால் ஒரு ஹாஜி ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வதைப் போன்று ஒரு முஸ்லிமான மனிதர் டாய்லெட் போவதற்கு முன்னால் அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் டாய்லெட் எப்படி போக வேண்டும் ஹஜ்ஜுடைய கிதாபுல்ல ஹஜ்ஜ் சொல்லி ஒரு பாடம் போல போலுடைய கிதாபுகள்ல ஹதீசுடைய கிதாபுகள்ல இதே போல பாபு ஆதாபி பைத்துல் ஹலா பயனட்டுள்ளுக்கு போய் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அங்க எப்படிப்பட்ட டிசிப்ளின் அங்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அங்கு எப்படிப்பட்ட ஒழுங்குகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் வளமாக்கலும் ஹதீசிகளை மையமாக வைத்து மிக அழகாக தொகுத்து வடித்து தந்திருக்கிறார்கள் அதே போலத்தான் எனக்கு முன்னால் ஒரு பாவமான கருமம் எனக்கு முன்னால் ஒரு பாவமான செயல் நடைபெற கண்டால் நான் என்ன செய்ய வேண்டும் அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே பெரியார்களே இந்நிலத்தில் இரண்டு விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் முதலாவது அல் அம்பரு அதில் முன்கர் நன்மையைக் கொண்டு ஏறுவோம் தீமையைக் கொண்டு தடுப்போம் ஒரு பாவமான கருமத்தை நாங்கள் காடுகிறோம் ஒரு பாவமான கருமத்தை நாங்கள் கண்டுகொள்கிறோம் அல்லது ஒரு பாவமான கருமம் எங்களுக்கு முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் முதலாவது நன்மையைக் கொண்டு ஏவுவோம் ஏன் பாவம் செய்கிறார்கள் நன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று தெரியாத்தனத்தின் காரணமாக அல்லது நல்லதை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இல்லாத காரணமாக பாவத்தை செய்கிறார்கள் நன்மையின் பக்கமாக அழைப்போம் பாவத்தை விட்டு தடுப்போம் பாவத்தை விட்டு தடுக்கக்ள்ள நன்மையைக் கொண்டு ஏவுவதைப் பாவத்தை விட்டும் தடுக்க முடியாது பாவத்தை விட்டு தடுப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சக்தியை எல்லாம் கொடுத்திருக்கிறான் முன்கரன் உங்களில் யாராவது ஒருவர் ஒரு பாவமான கர்மம் நடக்க கண்டால் உங்களுக்கு சக்தி இருக்கும் என்றிருந்தால் அதை கையினால் தடுக்க பாருங்கள் மகனுக்கு முன்னால் தந்தைக்கு முன்னால் மகன் தவறு செய்கிறார்கள் மகன் தவறு செய்கிறான் கணவனுக்கு முன்னால் மனைவி தவறு செய்கிறாள் அல்லது ஆசானுக்கு முன்னால் மாணவன் தவறு செய்கிறான் சுஹான் இந்த கட்டத்தில் தன்னுடைய கையினால் என்ன செய்யலாம் அந்த தவறையை தவிர்க்கலாம் இதை செய்ய வேண்டாம் அடிப்பதல்ல அவர்களை கையை பிடித்து நிறுத்தலாம் அவர்களுடைய கையை பிடித்து அடக்கலாம் செய்ய வேண்டாம் ஏன் செய்கிறீர்கள் இந்த இடத்தில் கையை பாதிக்க வேண்டும் கையை பாதிக்கலாம் என்று இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதோ அந்த இடத்தை தவிர வேற கையை பாதிக்க கூடாது முன்கரண் உங்களுக்கு முடியுமாக இருந்தால் ரெண்டாவது வாயாள வாய புத்தி சொல்லாம் இதை செய்யக்கூடாது இதனால் வரக்கூடிய விளைவுகள் இப்படித்தான் இதை செய்வதன் காரணமாக இப்படிப்பட்ட ஒன்றை தான் நீங்க எதிர்ப்போ பார்க்க போறீங்க என்று சொல்லி அவர்களுக்கு வாயினால் பெய்த்து அதனுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த ரெண்டு சைடே அவங்கள்ட்ட சொல்லுவோம் நீங்க செய்யக்கூடிய பாவத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இப்படித்தான் அடையும் இந்த பாவத்தை நிறுத்துவதற்கு காரணமாக உலகத்துக்கும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய உலகத்துக்கும் உங்களுக்கும் கிட்ட இருக்குகின்ற நிலவுகளை இப்படித்தான் இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் பேசுவோம் அதற்கும் உங்களுக்கு சக்தி இல்லையா வாயிலால் கூடலை பேச முடியாதா உள்ளத்தினால் விருப்பம் உள்ளத்தினால் அந்த இப்படிப்பட்ட பாவங்கள் கொண்டிருக்கிறது இறைவன் கொடுத்த மலங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் பணத்தையும் திறமைகளையும் வைத்துக் கொண்டு மக்கள் பாவம் செய்கிறார்களே மக்கள் தவறு செய்கிறார்களே அல்லா எவ்வளவு கோபப்படுவான் அல்லாஹுடைய அல்லா எவ்வளவு ஆத்திரப்படுவான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய கோபத்தை விட்டு எங்களையும் இவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் ஒரு வகையான மனக்கவலை உள்ளத்தில் ஒரு வகையான சஞ்சலம் உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு வகையான ஒரு வகையான நாங்கள் அந்த கட்டத்தை நடக்க நடந்து மிகவும் அழகாக நிறுத்துவதற்கு எப்படி நிப்பாட்ட வேண்டும் அதற்கு முறை இருக்கிறது பெனடால் கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் கொடுக்க வேண்டும் ஆன்டிபய்டிக்ஸ் கொடுக்க வேண்டிய ஒருவர் ஆன்டிபய்டிக்ஸ் கொடுக்க வேண்டும் வேண்டிய ஒருவர் அப்பரேஷன் பண்ண வேண்டும் தலைவழி என்று சொன்னோம் தாய் என்ன செய்வாள் தெரியுமா அவட்டிக்ஸ் ஒன்று தரமாட்டா அவன்டிபய்டிக்ஸ் தாரத்துக்குள்ள ரைட்ஸ் அவ என்ன செய்வாண்டா ஒரு டிசிப்ளின் ஒரு பெனண்டோல் ஒரு அஸ்பிர தடையலும் சித்தால பெயர் பூசிட இயலும் ஆனால் அதுக்கு மேலே அவ கொ செய்ய முடியாது அடுத்த கட்டம் யார்கிட்ட போகணும் என்றால் ஒரு ஜெனரல் டாக்டர் தான் போகணும் அவர் மருந்து கொடுப்பாரே ஆனா அவர் சாஜம் இல்ல அவருக்கு ஒப்பரேஷன் பண்ண இயலாது ஒப்பரேஷன் பண்ண வேற டாக்டர் இதே போல தான் தவறு ஒன்று நடக்குதா தவறு நடக்குதா நீங்க போய்ட்டு ஒரே அடியா கத்திய தூக்கி கம்ப தூக்கி கைய தூக்கிதா அங்க பிச்சினா அங்க பாக்கோணம் இந்த இடத்துல நான் என்ன செய்யோனும் இந்த இடத்துல நான் என்ன செய்யோனம் நிலைப்பாடு என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக நான் நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும் கருத்தில் கொண்டு நாங்கள் பாவங்களை தவிர்க்க பார்க்க வேண்டும் பாவங்களை நிறுத்த பார்க்க வேண்டும் பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்க வேண்டும் இது நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது கடமை இரண்டாவது கடமை என்ன தெரியுமா அந்த எந்த தவறை நாங்கள் கண்டோமோ அந்த தவறை நாங்கள் மறைக்க வேண்டும் சுமகான எவ்வளவு அழகான இஸ்லாம் இது எ மார்க்குது பேசக்கூடாது நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதல்ல நீங்கள் தவறை பேசக்கூடாது உங்களால் பேசுவதற்குரிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஹரீஸ்ல வந்து இருக்கிறது அல்லாஹு தலாவுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம் தான் அல்லாவுக்கு பல வகையான பேர்கள் இருக்கிறது பல பேர்கள் அல்லாவுக்கு மிகவும் அழகிய திருநாமங்கள் இருக்கிறது தொண்ணூத்தி திருநாமங்கள் நாங்கள் ஓதுகிறோம் தொண்ணூத்தி திருநாமங்கள் இருந்து ரெண்டு வானொலிகளில் கூட அந்த சத்தத்தை நாங்கள் கேட்குகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் ஞாபகம் வையுங்கள் அந்த திருநாமங்களில் ஒன்று தான் சத்தார் அல்லாஹ் மறைக்கக்கூடியவன் அல்லா மறைக்கக்கூடியவன் அல்லாஹ் திரையிடக்கூடியவன் சத்தார் என்றால் மறைக்கக்கூடியவன் அல்லது திரையிடக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அறுத்தத்தை அது உள்வாங்கி இருக்கிறது வீட்டிலே போடக்கூடிய கேர்டன்ஸ் உங்கள் ஒருவர் தன்னுடைய இறைவனின் பக்கமாக நெருங்குவாரு கிட்ட போவாரு அவன் தேப்பான் அமிர்த கதா வக்கதா நீ இப்படி இப்படி எல்லாம் தவறு செய்திருக்கிறாய் அல்லவா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லுவான் பாலன் இப்படி எல்லாம் தவறுகள் செய்திருக்கிறேன் மீண்டும் அல்லாஹ் சொல்லுவான் அமிர்த இப்படி ஒரு செய்தாய் அல்லவா அது உனக்கு ஞாபகம் இருக்குதான் அவர் சொல்லுவார் ஓயோ கையை அந்த தவறுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார் தவறு எல்லாம் ஏற்றுக்கொள்வார் என்னோ அத்தனையையும் அவர் ஏற்றுக்கொள்வார் எதையுமே நிராகரிக்க மாட்டார் பின்பு அல்லா சொல்லுவான் அவனை பார்த்து அழைக்க உன்னுடைய தவறுகள் அனைத்து மீதும் நான் உலகத்தில் அவைகளை மறைத்துவிட்டேன் அவைகள் மீது திரையை போட்டிருந்தேன் அதை யாருக்குமே காட்டவில்லை அதை யாருமே கண்டுகொள்ளாமல் அதை மறைத்து அங்கு மறைத்தது போன்று அங்கு திரையிட்டது போன்று அங்கு அதை யாரும் கண்டுகொள்ளாமல் பாதுகாப்பாக வைத்தது போன்று இன்றைய நாள் அதை நான் உனக்கு மன்னித்து விட்டேன் அல்லாஹ் எவ்வளவு இறக்க உடையவன் அல்லாஹ் எவ்வளவு கருணையுடையவன் அல்லாஹ் சொல்லுகிறான் உலகத்தில் உன்னை மறைத்தேன் இங்கே நான் உன்னை மன்னித்து யாருக்குமே எதுவும் தெரியாது சில பாவங்கள் இருக்கு அந்த பாவங்கள் மலக்குமார்களுக்கு கூட தெரியாது அதை மலக்குமார்கள் பதிவு பதிவு செய்திருக்க ஏன் காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு சத்த அல்லாஹ் சத்தார் மறைக்கக்கூடியவன் என்பதை அல்லா வெளிப்படுத்துகிறான் இன்னும் ஒரு வந்திருக்கிறது مسلم لولا رواية تده لا يستر عبدًا عبدًا في الدنيا إلا سطره الله يوم القيامة سبحان الله إن دا حديث قلية مكلاهنا مني وريم الله كريب پاناه لا يستر عبدًا اندور مني لنم ان ارادية انم ارادية اني مرأي كهران ارادية ان ارادية اني تمرأي كهران ஒரு சகோதரர் இன்னும் ஒரு சகோதரருடைய தவறை கண்ணால கண்டு அந்த தவறை உலகத்தில் மறைத்து விட்டார் அதை யாருட்டையுமே சொல்ல இல்ல தண்ட மனைவி கதைக்கவும் இல்ல தந்த புள்ளேட்ட சொல்லவும் இல்ல யாரிடத்திலும் போய் அதை அவர் சொல்லவில்லை மறைத்து விட்டார் இல்லா ஹுமல் கயாமா கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவனை மறைத்து விடுவான் உலகத்தில் எப்படி நாங்கள் அவனை மறைத்தோமோ அதே போல அல்லா ஆஹ் மருமையில் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் எங்களை எல்லாம் மறைத்து விடுவான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மறைத்து என்ற கருத்தை அலிசல்லாம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டார்கள் இன்னும் ஒரு ஹதீஷ வந்திருக்கிறது யாராவது ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனுடைய அவுராவே அவர் அவர் விருப்பம் இல்லை சொல்லப்பட வேண்டும் அவருக்கு விருப்பம் இதை வெளியே சொல்லுவதை அவர் வெறுக்குகிறார் அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை யாராவது ஒருவர் மறைத்து விட்டால் யாராவது ஒருவர் நாளையில் எதை வெளிப்படுத்த நீங்கள் விருப்பப்பட மாட்டீர்களோ அல்லாஹ் திரை போட்டு விடுவான் இபுடு மாஜாவுல பதிவாக இருக்கக்கூடிய இப்படியாக சுபகானம் தான் கிபகளை பார்க்கும்பொழுது ஏராளமாக வந்திருக்கிறது தவறுகளை தவறுகளை சொல்லித் தான் அவைகள் மீது அதாவது ஒரு மானக்கேடான கருமத்தை செய்யக்கூடியவனும் அதை பரத்தக்கூடியவன் ஒருவருடைய அவர் பாவம் செய்யல அவரு தவறு செய்யல ஒருவர் தவறு செய்தாரு அந்த தவறை இவர் கண்ணால் கண்டாரு ஆனால் இந்த தவறை பரத்துகிறார் தவறை மக்களுக்கு ஒன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் அலுவலம் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாருடைய பாவத்தையுமே நாங்கள் பேசக்கூடாது யாருடைய தவறையுமே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடாது யாருடைய தவறையுமே நாங்கள் அதை அதை குறையாக பேசக்கூடாது ஏன் சொன்னால் ஹதீஸ்ல வந்திருக்கிறது சல்லாஹூசல்ல பிறருடைய பாவத்தை பற்றி பேசுவதை விடவும் தன்னுடைய பாவங்களை பற்றி கதைப்பது ஹதீஸ்ல வந்து இருக்கிறது வரக்கூடிய ஹதீஸ் ஹசரத் ரசூல் சொல்றாங்க அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அனைவரையும் மன்னிப்பான் தவறு செய்துவிட்டு வருத்தப்படுகிறார்கள் தவறு செய்துவிட்டு சஞ்சலப்படுகிறார்கள் தௌபா செய்து விட்டார்கள் அவர்கள் அனைவரையும் அதாவது தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் செய்த பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் கேட்டாங்க யார் அசூல்லா முஜாஹிரீன் என்றால் யாரு அப்படி என்றால் யாரு அவங்க யாரு சொன்னாங்க தவறு செய்வாங்கேத்தில தவறு செய்கிறார் இரவையில பாவம் செய்கிறார் அந்த என்ன இருட்டில் தவறுல அவர் நினைக்கிறார் தனிமையில் இருக்கிறேன் என்று நினைத்து பாவம் செய்கிறார் பின்பு காலையாகிறார் அவர் காலை பொழுது அடைகிறாரே அடைகிறாரே சத்தராக அல்லாஹ் அதை மறைத்து விட்டான் அல்லாஹ் கேவலப்படுத்துவம் என்று இருந்தால் அந்த இரவிலும் அல்லாஹ் இவனுக்கு இவனை கேவலப்படுத்தி எடுக்கலாம் அல்லாஹ் இவனை நாசமாக்க வேண்டும் என்று இரவையிலையும் யாருக்குமே காட்டாமல் அதை மூடிவிட்டான் ஆனால் இவன் என்ன செய்வான் தெரியுமா காலையில் எலும்பியா புலான் நண்பர்களை அழைத்து கூட்டாளிமாரை கூப்பிட்டு அமிழ்த்து இரவு இப்படி எல்லாம் செஞ்சேன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டேன் இப்படியெல்லாம் போனோம் இப்படியெல்லாம் திண்டோம் இந்த தவறு தான் இதையெல்லாம் பற்றி அவர்கள் பேசித் திரிகிறார்கள் அவன் இராத்தரித்தான் அவனை அவனுடைய ரப்பு மறைத்தான் ஆனால் காலையாகிறான் எக்ஸ் வெளிப்படுத்துணம் பாவத்தை வைத்து அவன் பெருமைப்படுகிறான் பாவத்தை வைத்து அவன் சந்தோஷப்படுகிறான் இது உமத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் இதே கோபரேட் கல்ச்சரல் இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நோய் என்ன செய்கிறார்கள் ஆபீஸ் இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட போனோம் அங்க போய் இப்படி சாப்பிட்டோம் இப்படித்தான் உல்லாசமாக இருந்தோம் இப்படித்தான் குளித்தோம் இவைகளையெல்லாம் போட்டோக்களாக எடுத்து இவைகள் எல்லாம் சித்திரமாக எடுத்து டிஜிட்டல் கேமராவில் எடுத்து என்ன செய்யறாங்க சொன்னால் தன்னுடைய மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்துவதற்காக வேண்டிய பேஸ்புக்ல அதை போட்டுறாங்க அப்படியே சுபகானம்மா பாரு ஸ்ட் வீக் எண்ட நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நாங்க எப்படி போனோம் என்ன செஞ்சோம் எப்படி எப்படிப்பட்ட இரவுகள் எப்படிப்பட்ட பகல்கள் சுமானம்லாம் மானக்கேடான கர்மங்களை பிறருடைய மானக்கேடான தவறுகளை பற்றி பேசுவதற்கு அப்பால் தன்னுடைய மானக்கேடான கர்மங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு பப்ளிக்காக நாங்கள் மாறிவிட்டோம் என்பதை நினைக்கும் பொழுதே அன்பான சங்கையான சகோதரர்களே பெரியார்களே மனித தனத்தை மறந்து மனித நேயங்களுக்கு அப்பால் போய் மிருகங்கள் செய்யாத வேலைகளை கூட மனிதன் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாறிவிட்டோம் எந்த அளவுக்கு முன்னால் மாறிவிட்டோம் அப்பட்டமாக சொல்லப்படுகிறது நாங்கள் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அல்லா சுகானகத்தால் சொல்லுகிறான் இந்த கூட்டத்தை அல்லாம் மன்னிக்க மாட்டான் இந்த கூட்டத்தை அல்லா மன்னிக்க மாட்டான் ஏன் அவர்கள் சொல்றாங்க நாங்க உனக்கு பயம் இல்லையா அம்மா நீ என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் செய்த தவறை வைத்து நாங்க பெருமைப்படுகிறோம் நாங்கள் செய்த தவறை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே சங்கையானவர்களே சகோதரர்களே அப்படி ஏதும் யாருடைய கையிலேயாவது இருக்க வேண்டியிருந்தால் அவைகளை அழித்து விடுங்கள் அவைகளை இல்லாமல் விடுங்கள் அவைகளை நீங்கள் அழித்து விட்டால் தான் அதை ஏற்றுக் கொள்ளப்படும் அழிப்பதுதான் அதற்குரிய தௌபாவாக மாறிவிடும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் காலையில கூட ஒரு ஒரு ஒன்றை வாசிக்கும் பொழுதே ஒரு ஆளின் சமகாலத்துடைய ஆளின் சொல்லுகிறார் எங்களுடைய ஊர்களில் எத்தனையோ பேர் விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய Facebook அக்கவுண்ட் அப்படியே இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் அப்லோட் பண்ணின அந்த வீடியோக்களும் அந்த போட்டோக்களும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அதனுடைய பாவங்கள் உங்களுடைய கபரை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் எதை முற்படுத்தினீர்களோ அதையும் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் உங்களுடைய அடிச்சுவட்டுக்கு பின்னால் என்ன இருக்கிறதோ அவைகளையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் எத்தனையோ பேர் மவுத்தாகிவிட்டார்கள் எத்தனையோ பேர் அப்லோட் பண்ணிட்டு மூத்தமான அந்தமான விடயங்களை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இவைகளை கேட்க கேட்க பார்க்க பார்க்க அதனுடைய நன் பாவங்கள் ஒரு பகுதி உங்களுக்கு வந்து சேரத்தான் செய்யும் அல்லா நாம் அனைவரையும் மன்னிப்பானாக அல்லாட மனைவரையும் மன்னிப்பானாக எனவே பாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது பாவங்கள் மறைக்கப்பட வேண்டும் தன்னுடைய பாவத்தை கூட யாரிடத்திலும் பாவத்தை மட்டுமல்ல ஆகுமான விடயம் கணவன் மனைவினுடைய உறவு கணவன் மனைவி உல்லாசமாக இருக்கிறார் கணவன் மனைவினுடைய உல்லாசமான வாழ்க்கை இதை எங்கேயுமே சொல்லக்கூடாது எங்கேயுமே கதைக்கூடாது சில ஊர்களில் பழக்கம் இருக்கிறது இது ஒரு கலாச்சார பழக்கம் இது ஒரு கலாச்சார பாவம் என்னவென்று சொன்னால் அதாவது அடுத்த முதலாவது இரவு கணவன் மனைவி இரண்டு பேரும் கழித்ததுக்கு பிறகு அந்த பெண்ணை அழைத்து ஒபிசியலாக அதாவது கலாச்சார ரீதியாக ஒபீசியலாக கூப்பிட்டு இரவு எப்படி இருந்தது இதை பற்றி சொல்ல வேண்டும் சுபகான அந்த பெண் சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்ல இவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் இது ஒரு கலாச்சார நோய் இது கலாச்சார ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாவம் கலாச்சாரத்தில் அதை பாவம் இல்லை என்று கருத முடியாது நிக்காக செய்தார்கள் தன்னுடைய நிக்கா திருமணத்துக்காக வேண்டிய ஆயத்தமாகி விட்டார்கள் திருமணம் முடிக்கப் போகிறார்கள் நிக்காக நடைபெற்று விட்டது மனைவியினுடைய வீட்டுக்கு சல்மான தாளானும் போய்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது மாப்பிள்ள போகும்பொழுதே மாப்பிள்ளையினுடைய நண்பர்கள் சேர்ந்து போவாங்க எங்கு வரைக்கும் போவாங்க பெண் வீட்டை நோக்கி போவார்கள் அதாவது பெண்ணுடைய இருப்பிடம் வரைக்கும் போவார்கள் அவர்களுடன் சேர்ந்து நின்று பாவங்களாக அவைகள் மாறிவிட்டது அன்புக்குரிய சங்கையானவர்களே சல்மான் அவர்களை பிஞ்சியந்து போறாங்க அவர்களுடன் சேர்ந்து போறாங்க அவருடைய நண்பர்கள் வீட்டை நெருங்கி விட்டார்கள் பெண்ணுடைய வீடு வந்து விட்டது நண்பர்களை பார்த்து சொன்னார்கள் இவ்வளவு தான் உங்களுடைய எல்லை இதற்கு பிறகு உங்களுக்கே என்னுடன் சேர்ந்து கொள்ள முடியாது நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் சுஹானல்லா நண்பர்களுக்கு எல்லை இருக்கிறது நட்புக்கு ஒரு எல்லை இருக்கிறது நட்புக்கு ஒரு வரையறை இருக்கிறது எந்த வரையறை அது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அது மனைவியினுடைய பெட்ரூம் வரக்கூடாது அது மனைவியினுடைய இஸ்டாதுக்கு வரக்கூடாது சுஹானல்லா சொன்னாங்க இதுக்கு பிறகு உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்கள் திரும்பி போய்விட வேண்டும் அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் வீட்டை நெருங்குகிறார்கள் வீட்டை பார்த்தால் வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் எப்படிப்பட்ட அலங்கரிப்பு அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்ல அந்த காலத்தில் அதாவது அதாவது பவர் இல்ல எலக்ட்ரிசிட்டி இல்ல லைட் போட்டு இருக்கல அந்த வீட்டை திரைகள் போட்டு பத்து எப்படி அந்த காபத்துலாவுடைய படவைகளை போட்டு காபாவை அலங்கரித்திருப்பது போன்று சல்மான் வீட்டை அந்த மனைவிக்காராக்கள் அங்கே இருந்தவர்கள் வீட்டை அலங்கரித்து இருந்தார்கள் கேட்டாங்க சல்மான் ரவி அல்லாஹு தாலான உங்களுடைய வீட்டுக்கு காய்ச்சலா அல்லது உங்களுடைய வீடு காபத்துல்லா இங்கே கொண்டு இங்கே வந்திருக்கிறவா சுபஹான் ரெண்டு வாரத்தை கேட்டார்கள் காய்சல்ாரனை போத்துவது போன்று வீட்டை போத்தி வைத்திருக்கிறீங்க அப்படி இல்லை என்றால் காபத்துள்ளா இங்கே வந்திருக்கிறதால் காபத்துள்ளாவை தான் திரை போட்டு அதை வைப்பது இருக்கிறது அனுமதி அப்படிப்பட்ட ஒரு நிலை காபாவுக்கு மட்டும் இருக்கிறது ஆனால் காபத்துள்ளா இங்க வந்து விட்டதா அல்லது உங்களுடைய வீட்டுக்கு காய்ச்சலான்னு கேட்டாங்க சொன்னாங்க ரெண்டும் விடுங்கள் இதற்கு நாளையுடைய பார்வையில் பது சொல்ல வேண்டும் திருமணத்துக்காக வேண்டிய வீட்டை அலங்கரிக்கக்கூடியவர்கள் திருமணத்துக்காக வேண்டி லை போடக்கூடியவர்கள் திருமணத்துக்காக வேண்டி சுகானமா செய்யக்கூடிய எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும் நிக்காக பெயரில் அது தேவையா பிரயோசனமா இதனால் என்ன லாபம் என்பதை விளங்கி செய்ய பாருங்கள் வெறுமனே அனைவரும் செய்கிறாங்க நாங்களும் செய்கிறோம் எல்லாரும் செய்றாங்க நாங்களும் செய்கிறோம் என்ற பார்வையில் செய்ய வேண்டாம் அது எங்களுக்குரிய முறையல்ல எங்களுக்குரிய ஒரே ஒரு முறை இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது இது கூடுமா கூடாதா சிலருடைய கருத்து இப்படி இருக்கிறது அதுல போடுற லைட் இருக்கிறேன் இதுக்கு மிச்சம் லைட் எலக்ட்ரிசிட்டி பில் போகாது அதாவது என்ன சொல்லுவாங்க பல்ப் பட்ட வச்சிடும் சின்ன அளவு தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வீண் வரையம் என்றது ஒரு லட்சம் ரூபாய் செலவழிக்கிறதும் வீண் வரையம் தான் ஒரு ரூபாய் செலவழிக்கிறதும் வீண் வரையம் தான் அங்கு லட்சதுல வீண்வரையம் ஒரு ரூபாய் வீண் வரையம் இல்லை என்று அர்த்தம் இல்ல எந்த இடத்தில் தேவையில்லாத ஒரு லட்சம் ரூபாய் செலவழித்தாலும் அது வீண் வரையமாக கருதப்படும் அழகாக சாப்பிடுங்கள் நன்றாக குடியுங்கள் நல்லதை சாப்பிடுங்கள் நல்லதை குடியுங்கள் ஆனால் வீண்வரையம் செய்ய வேண்டாம் கொலு ஓ சொ சாப்பிடுங்கள் குடியுங்கள் தின்னுங்கள் பருகுங்கள் நல்லதை ஒருபோதும் செய்ய வேண்டாம் பெரியார்களே சல்மான் இப்படியான ஒரு முறையை பிறகு அடுத்த நாள் காலையில் நண்பர்கள் போனார்கள் சந்திப்பதற்காக வேண்டி அங்க போய் கேட்டாங்க கலாச்சாரீதியான ஒரு வீழ்ச்சியாக இருக்கலாம் முதல் இரவு எப்படி இருந்தது அல்லா இப்பொழுதே சல்மான் அல்லாஹூ தால் வெக்கத்தின் காரணமாக தலையை குளித்துக் கொண்டார்கள் பலதையும் பத்தையும் பேசினார்கள் தன்னுடைய பேச்சை மாற்றுகிறார்கள் ஆனால் யாருமே அவங்க கேட்கிறாப்பில் திருப்பி திருப்பி அதைத்தான் கேட்கிறார்கள் சொன்னாங்க சல்மான் அல்லாஹூ தாலா அல்லா சுஹானு தாலா கணவன் மனைவினுடைய உறவை அந்த ஒரு உல்லாசமான அதாவது இல்லற வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஜால சுத்தூர் அபுவ கதவுகளையும் வைத்திருக்கிறான் திரைகளையும் வைத்திருக்கிறான் கதவை மூடிக்கொள்ள வேண்டும் அப்படியான திரைகளுக்கு பிறகு அப்படியான கதவுகளுக்கு பிறகுதான் ஒரு ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு கர்மத்தை பற்றி நீங்க கேட்குறீங்களே நான் என்னுடைய ஹபீப் சல்லு அலி வசல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன் கணவன் மனைவினுடைய உறவை பற்றி பகல்ல வந்த மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய உங்களுக்கு உதாரணம் யாரு தெரியுமா கழுதைகளை போன்றவர்கள் பாதையில என்ன செய்தது என்ற கருத்தை அப்படிப்பட்ட ஒருவனாக என்று தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பார்வையில் ஆக மோசமானவர்கள் யாரு தெரியுமா ஒரு மனிதர் தந்த மனைவியின் பெயர் போய் தந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார் தன்னுடைய ஆசையை ஹலாலான முறையில் பூர்த்தி செய்து கொள்கிறார் ரெண்டு பேர்ல ஒருவர் காலையில வந்து நேற்றிரவு என்ன நடந்தது எப்படி இருந்தோம் என்பதை பற்றி பேசக்கூடியவர்கள் ஷர் நாஸ் மக்கள் ஆக மோசமானவர்கள் அல்லாஹுடைய பார்வையில் அந்தஸ்தின் அல்லாஹுடைய பார்வையில் ஆக கேவலமானவர்கள் என்ற கருத்தை சல்லாஹூ சொல்ல மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் கனவன் மனைவிக்கு இடையில நடந்த அந்த ஹலாலான அந்த உறவை பற்றி அந்த ஹலாலான உறவை பற்றி பேசுவதையே ஹராம் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கும் என்றிருந்தால் பிறருடைய தவறுகளை பிறருடைய பாவங்களை பிறருடைய மானக்கேடான கர்மங்களை பற்றி கதைப்பதை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவது இதன் அல்லா சொல்லுகிறான் கர்மங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் மானக்கேடான கர்மங்கள் வெளியாக வேண்டும் ஈமான் கொண்ட மக்களுக்கு மத்தியில நாங்கள் இப்படி செய்தோம் நீங்களும் இப்படி செய்யுங்கள் இப்படி இப்படி என்பதாக மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுவதை விரும்புகிறார்களே அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தவறின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அல்லா மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே வாயினால் பரத்துவதும் இமெயில்கள் வழியாக பரத்துவதும் இதே போலதான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிவிட்டோம் நாங்கள் மௌத்தாகிவிட்டோம் காலம் எல்லாம் அதை படிக்கக்கூடியவர்கள் படிக்கும் காலம் எல்லாம் பாவம் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒரு மணி நேரம் ஒரு செய்தியை வாயினால் பரத்த வேண்டும் ஆனால் கையை விரலை அசைப்பதைக் கொண்டு அந்த செய்தியை பரத்தி விடலாம் என்றிருந்தால் அதற்குரிய பாவம் எங்களுக்கு கிடைத்தே தீரும் இதே போல பேஸ்புக் பயன்படுத்தி மக்கள் பாவத்தை பரத்துகிறார்கள் மக்கள் மானக்கீலான கர்மங்களை பரத்துகிறார்கள் மக்கள் ஹராமான கர்மங்களை பரத்துகிறார்கள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்போம் அல்லாஹிடத்தில் மண்டாடுவோம் யாரெல்லாம் அப்படி செய்து விட்டீர்களோ நாங்கள் எ அதை நாங்கள் அழித்து விடுவோம் நீங்க அழிக்கவில்லை என்றால் அவங்க சொல்லுவாங்க யாரு அப்லோட் பண்ணினாரோ அவருடைய பேஸ்புக்ல இருந்து நாங்கள் கொண்ட கொண்ட டிலிட் பண்ணணும் என்று இருந்தால் அவருடைய பாஸ்வேர்டு எங்களுக்கு தெரியணும் உங்களோட கபர்ல வந்து நல்லதை நல்ல நல்ல பயான்களை அப்லோட் பண்ணிவிடுவோம் நல்ல நல்ல காட்சிகளை அப்லோட் பண்ணிவிடுவோம் நல்ல நல்ல விடயங்களை இன்டர்நெட்டின் ஊடாகவும் வலையதளங்களில் ஊடாகவும் மக்களுக்கு சொல்லுவோம் மக்களுக்கு பரத்துவோம் பத்திரிகை அச்சிடக்கூடிய கூட அதே போல வியாபார விளம்பரங்களை போடக்கூடிய சிந்தனத்தில் கூட அதே போல வரக்கூடிய நியூ இயர் புது வருடம் வந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய புதுவரத்தை நெருங்கி இருக்கிறோம் அதே போல இந்த நாங்கள் இந்த நாட்டினுடைய கிறிஸ்துவ அதாவது இந்த கட ஆங்கில வருடத்தினுடைய நியூ இயர் வந்திருக்கிறது இப்ப நாங்கள் கலண்டர்களை அச்சிடப்போகிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட காட்சிகளை போட போகிறோம் என்னென்ன செய்திகள் அந்த காட்சியினுடாக கொடுக்கப்பட போகிறோம் அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் இவைகளை அச்சிட்டு இவைகளை நீங்க வெளிப்படுத்துங்களை ரப்படையொள்வார்கள் அதற்காக வேண்டிய மானக்கேடான அசுத்தமான நஜீசா அருவருப்பான பெண்களுடைய பாவம் எங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது எனவே தான் அல்லாஹ் மிகச் தெளிவாக சொல்லிவிட்டான் உலகத்தில் யாரெல்லாம் பாவங்களை பரத்த விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தரக்கூடிய வேதனை துனியாவிலும் இருக்கிறது ஆக்ராவிலும் இருக்கிறது அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் எங்களுக்கு எந்த வகையான அறிவும் இல்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் அல்லாஹ் சொன்னதை கொண்டு செயல்படுத்த நம் அனைவருக்கும் அல்லாஹ் துணை புரிவான அல்லாஹ் ஆக நம் அனைவருடைய வாய்களையும் அல்லாஹ் அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து வாயை பாதுகாத்துக் கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக வரமத்து